சிறப்பு செய்யும் வகையிலே பொன்மக்குளத்திலே வைரற்கள் பதித்தால் போல மதுரை சொக்கரபுடி அமைப்பைச் சேர்ந்த சிவனேய செல்வர்கள் திருவண்ணைநல்லூர் திருத்தலத்திலே மெய்கண்ட சாத்திர தொடர்பு விற்பனை நடத்த வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு உருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவிழை இசைவை பெற்று நம்முடைய தம்பராம் சுவாமியருடைய ஆலோசனைகளை துணைக்கொண்டு அருமையான முறையிலே சென்ற ஆண்டு சிவஞான போத தொடகுப்பினை இங்கு நடத்தினார்கள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று திருவள்ளுவர் பேராசன் கூறுவார் அதற்கு இங்க அந்த பணியினை இடையாது செய்ய வேண்டும் சென்ற ஆண்டு சிவஞானபுர தொடர் வகுப்பு நடந்தது என்றால் இந்த ஆண்டு உண்மை நடக்க வேண்டும் அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சாத்திரத்தை சிந்தித்து நம்முடைய தம்பன சுவாமியர்கள் சொன்னது போல நம்முடைய ஆன்மாவானது மேலும் மேலும் பக்குவப்பட்டு சிவநேயமானது நமக்கு மேலும் மேலும் தலைக்க தலைக்கும் வண்ணம் இந்த வகுப்புகள் இப்படி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த ஆண்டு அவர்கள் உண்மை விளக்க வகுப்பினை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அருமையாக தலைப்பு தந்துள்ளார்கள் உண்மை விளக்க பயிற்சி வகுப்பு என்று தலைப்பு தந்துள்ளார்கள் உண்மை விளக்கத்தை படிக்கின்ற வகுப்பு மட்டுமல்ல அதனை பகிர்கின்ற வகுப்பு சரியை கிரிய யோகமெல்லாம் பல பிறகுகளிலே செம்மையாக இயற்றி அவற்றை பூர்த்தி செய்த அளவிலே சிவபெருமானை ஞானாசிரியராக எழுந்தொருளின் ஞான நூல்களை போகும் போதுதான் அந்த ஞான நூல் பயிற்சியினை நாம் முழுமையாக செய்ய முடியும் பயிற்சி என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைக்கு ஏற்ப அதனை பயிர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய நிலைக்கு ஏற்ப ஞான நூலை பயிரும்போது சொல்வார்கள் ஞான நூல் பயின்று எப்படி முக்கிய அடைவார்கள் ஞானசிரீடர்கள் எல்லாம் என்றால் ூலை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் திட்ட ஊடல் என்று சொல்வார்கள் நாம கேட்கின்றோம் நீங்கள் மட்டும் கேட்கவில்லை இந்த வகுப்பினை சொல்வதற்காக அடியன் நூலை பார்க்கும் பொழுது அது அந்த பதை படித்தல் என்று அடியன் விட அடியனுக்கு அந்த நூலை போதித்த ஆசிரியர் என்னெல்லாம் போதித்தார்களோ அதெல்லாம் உலக நினைவு கூறுகின்றனர் முன்னர் ஆசிரியரிடம் கேட்டதை நூலை படிக்கும் போது திரும்ப நான் கேட்கின்றேன் என்று அவர்கள் ஓடுகின்றக்காக தயார் செய்தல் அடியனுக்கு கேட்டல் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு கேட்பது தங்களுக்கு எல்லாம் கேட்டல் கேட்ட பொருளை வகுப்பு முடிந்த பிறகு மாலை வேலையினை இரவு வேலையினை சிந்திக்கின்றோம் இதற்காக நம்முடைய நங்கராணசுவாமிகள் இங்கே இந்த சித்தாந்த சித்தனையிலேயே நாம் தொடர்ந்து இருந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் இங்கு நடப்பது கேட்டது தான் இதைத் தொடர்ந்து சிந்தித்த என்பது நடக்கவில்லை என்றால் கேட்ட செய்திகள் மனத்திலே நிலையாக தங்கியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து விடும் இடையில கேட்ட ஆமா இந்த செய்தி திருவனங்களை கேட்டோம் என்று நமக்கு ஒரு நினைவு அந்த நெறிவுகளுக்கும் வாய்ப்பில்லை என்றால் மறந்தே போய்விடும் அதுவே இழையாக நஞ்சத்தில் இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய மனவாசகம் கடந்த அவர்களை நமக்கு அருள் செய்த இந்த செய்திகள் இலையாக நம் நஞ்சத்தில் குடிக்கொள்ள வேண்டும் என்றால் கேட்டவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து ஐயங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டு தெளிவு நிட்டை வர வேண்டுமே நமக்கும் நிட்டை உள்ள ஞானிகளுக்கு நிட்டை என்பது சிவபெருமான் திருவழியிலே கூடுதல் இருத்தல் என்பது நம்மை கொடுத்தவரை நிட்டை என்று சொல்லலாம் ஏனென்றால் நிட்டை என்பது நிலை பெயர் தானே நாம கடைபிடித்து வருகின்ற இந்த சிவநெறியில் இருந்து நாம் வழங்காமல் இருப்பது இந்த நிலையிலே நமக்குரிய நிட்டை என்று சொல்லலாம் ஆக கேட்டல் சிந்தித்தல் தெரிதல் நிட்டை எல்லாம் நமக்குரிய நிலையிலும் இருக்கின்றன ஏன்னா ஞானம்னு சொல்லும்போது அது சிவாகமத்தினுடைய ஒரு சிறப்பு ஞானம்னு சொல்லும் பாருங்க சரியை கிரியை யோகம் அப்ப அதுக்கு அப்புறம் தான் ஞானம் சொல்கின்றார்கள் ஆனால் சரியையிலும் ஞானம் சொல்கின்றார்கள் சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் ஆஹ் சரியை கிரியோகம் மூணையும் முடிச்சு என்னைக்கு நான் ஞான நிலைக்கு வருவது அதுக்கு எத்தனை பிரிவைகள் சொல்லி ஒரு மனத்துல ஒரு சோர்வு ஏற்படும் ஆகவங்க சொல்ல சரியிலும் ஞானம் இருக்குவாங்க அந்த ஞான சுவையை நீ உன்னுடைய நிலைக்கு உணரலாம் ஒரு கொள்கை நம்ம பார்க்க முடியாது பயிற்சி என்பது தங்களுக்கு மட்டுமல்ல அது தங்களை விட முக்கியமாக அடியென்று தான் ஏன்னா அடியெழுத்த பயிற்சியை ஒழுங்காக மேற்கொண்டதுதான் இங்கே செய்திகளை ஒழுங்காக சொல்ல முடியும் இந்த தொகுப்பை நடத்தூடிய பணியினை ஒப்படைத்திருக்கின்றார்கள் அந்த பணியினை அப்போதுதான் அடியே செவ்வனை செய்ய முடியும் நான் வகுப்பு இல்லாத நேரத்திலே வேறு வேறு சிந்தனைகளுக்கெல்லாம் சென்றேன் என்று சொன்னால் நீவே இந்த சிந்தனைக்கு என்னை கொண்டுள்ளதே அரிதாகிவிடும் ஆகினாலே இந்த மணவாசகம் கடந்த நாயனார் அவர்களுடைய திருவாக்கிலேயே போதும் சிந்தனையை பதித்து ஏழு நாட்களும் இதே சிந்தனையாக இருக்கிறது ஒரு சிவனரி பயிற்சியினை மேற்கொள்வதற்கு அடியுக்கு திருவர்களாலும் குருவர்களாலும் கிடைத்த நம்முடைய திருக்கை நாய் கலந்துரை திருவானதி ஆதித்தினாலும் அதனை சொக்கர்புடி அமைப்பினாலும் அடிக ஒரு சிறந்த சிவநதி பயிற்சி அனுபவம் என்று இதனை கருதி போட்டு நம்முடைய கடந்தார் அவர்கள் அவர்கள் செய்துள்ள உண்மை விளக்க சிந்தனையை தொடங்குகிறேன் இங்கே எல்லாம் ஆதின எண்போர் பயிற்சி வகுப்புகளே பயின்றவர்களாக இருப்பார்கள் ஏன் ஆங்காங்கே நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளிலும் பயின்றிருப்பார்கள் சித்தாந்த கேள்வி அனுபவம் நிரம்ப இருக்கும் அதில் ஒன்றும் அயர்ப்பாடில்லை புதிதாக கேட்க வருபவர்களும் கூட இருக்கலாம் ஒன்றும் சிரமம் இல்லை புதிதாக கேட்பவர்கள் அடிப்படையும் கேட்டு அதற்கு மேலும் விரிவாகவும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே இருக்கின்றீர்கள் என்பதனை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய கம்பராம் சுவாமி அவர்களுக்கு சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது என்னவென்றால் அந்த உண்மை விளக்கம் என்றால் அது சைவத்திற்கான தேவை தொடக்க நிலையிலேயே பயில வேண்டிய நூல் அதுக்கப்புறம் பயில வேண்டியதில்லை உண்மை விளக்கம் போய்விட்டால் திருவருள் பயன் படிக்கலாம் அதுக்கப்புறம் போய்விட்டால் இந்த நூல்களை எல்லாம் படிக்க வேண்டியது இல்லை எந்த நூல்களில் திரு படிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக உள்ளது அது தவறான கருத்து சொன்னார் அது நூற்றுக்கு நூறு ஒன்று நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுளத்திலே மே மாதத்திலே கோடைக்கால சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதை தாங்கள் அறிவீர்கள் அங்கு ஒரு சமயம் திருவருட்பயின் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகுப்பை ஒரு பாட வேலை பல பேராசிரியர்கள் நடத்துவார்கள் ஒரு பாட ஒரு மணி நேரம் நடத்திவிட்டு வந்தவுடன் அந்த வகுப்பிற்கு அந்த வகுப்பிலே கலந்து கொண்டு நாங்கள் ஏழு நாட்கள் கலந்து கொண்டு பயில்கூட அங்கு பதினான்கு நாட்கள் கலந்து கொண்டு பயிர்வார்கள் அந்த மாதிரி கலந்து கொண்டு பயன்பவர்கள் அங்கே பார்வையிட வந்தார் ஒரு நாள் ஒரு நாள் அந்த வந்து பார்வையிட வந்தவர் நீங்கள் இங்கே இந்த பயிற்சி வகுப்பே என்ன பாடம் நடத்துகிறீர்கள்ன்னு சொன்னார் நான் திருவருட் புயல் நடத்துகிறேன்னு சொன்னேன் உடனே அவர் கையினிட்டு ஒன்றாம் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா திருவருட்பயன் வந்து ஒன்றாம் கிளாஸ் பாடம் சைவ சித்தாந்தத்தில் அது கிளாஸ் பாடம் இந்த ஆக இப்படியெல்லாம் நம்ம தவறான கருத்துக்கள் எந்த அளவு பரவிருக்கின்றன என்பதை இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் சுவாமிகள் அருமையாக சொன்னார்கள் தொடக்கத்திலும் உண்மை விளக்கம் பயிர வேண்டும் தொடக்கத்தில் பயிர்வதற்கு ஏற்ற நூல் என்று சொன்னால் அது தவறில்லை தொடக்கத்தில் பயிர்வதற்கு மட்டும்தான் என்று நினைத்தால் அது பெரிய தவறு தொடக்கத்தில் பயிரும்போது நமக்கு சில உண்மைகள் புலப்படும் சிவிஞானபோதம் சிட்டியார் போன்ற விரிந்த நூல்களை படைத்த பிறகு மீண்டும் நாம் உண்மை விளக்கம் படைத்தால் நமக்கு முதலில் புலப்படாத பல உண்மைகள் புலப்படும் நம்ம இந்த சிவநெறியை பின்பற்ற அவ்வப்போது இந்த உண்மை விளக்கம் திருவர்த்தம் கருத்துக்கள் அதுதான் அவர்கள் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் நூல்களை அருள் செய்தவர்கள் சாதாரண அறிஞர் பெருமக்களர் அருளாளர்கள் ஆகவே உண்மை விளக்கத்தை நாம் விரிவாக சிந்திப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன அந்த சிந்தனை நம்முடைய சிவநெறி வாழ்வினை நமக்கு சிவநேரி பாதையிலே நம்மை மேலும் மேலும் உயர்த்தும் சிறுவர்களுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை குறைத்துக் கொண்டே வரும் அப்படிப்பட்ட அற்புதமான செய்திகள் உண்மை விளக்கத்திலே நிறைய இருக்கின்றன அவற்றை நாம் காண இருக்கின்றோம் உண்மை விளக்கம் என்ற இந்த நூலானது திருவண்ணூரில் நடப்பது மிக மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சுவாமிகள் குறிப்பிட்டார்கள் ஏனென்றால் சந்தான முதற் வெங்கண்ட தேவனாயினார் அவர்களிடம் போன்றார்கள் அருமையான சிறப்பு ஞான உதயம் பெற்றார்கள் இந்த உண்மை விளக்காசகம் எந்த தரத்திலே அருகி செய்திருக்க வேண்டும் அவர்கள் திருவதிகை மனவாசகம் கிடந்தார் என்று போற்றப்படுகிறார்கள் திருவதிகை அவர்கள் முக்கிய பெற்ற திருத்தம் இங்கு மைகண்டாவே தமக்கு சைவ சித்தாந்த உண்மைகளை எல்லாம் தாம் விண்ணப்பித்துக் கொண்டதற்கு இணைந்த கருணையோடு அந்த சைவ சித்தாந்த உண்மைகளை எல்லாம் இவர் என்னென்ன விஷயங்களை விளக்கியுள்ள வேண்டும் என்று மனவாசகம் கடந்தார் விண்ணப்பிக்கின்றார் அவர் விண்ணப்பத்தை ஏற்று மெய்கண்டார் மனமாசனம் கடந்தார்க்கு அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் விளக்குகின்றார் இந்த முறையிலே இந்த நூல் அமைத்திருப்பது கொண்டே நாம் உறுதிபடக் கூறலாம் இந்த திருவண்ணைநல்லூர் திருத்தத்தில் தான் போதமும் இந்த உண்மை விளக்கமும் அப்படி செய்யப்பட்டிருக்கின்றன போதம் எப்படி நிறுவன அறுவை செய்யப்பட்டதோ அது போல உண்மை விளக்கமும் இந்த களத்தில் தான் அறுவை என்பதை நாம் இதன் மூலம் அறிகலாம் ஆசிரியர் அருவிந்த் சிவாச்சாரியார் அவர்கள் சிவஞ்சான சித்தியார்னு பத்து பாட்டா இருபது பாட்டா நூறு பாட்டான் அறுநூத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் இருபத்தி எட்டு பாடல்கள் பல பக்கமும் மும் சேரும் அறுநூத்தி இருபத்தி எட்டு படகு அருள் செய்திருக்கின்றார் ஆனால் தான் எப்படிப்பட்ட நூலை இயக்கியிருப்பதாக சொல்கின்றார் என்றால் அவர் சகலாகம பண்டிதர் யாரே அருணன் சிகோ சகல ஆகமங்களையும் கற்றதன் விளைவாக அந்த ஆகம கருத்துக்களை எல்லாம் திரட்டி சிவஞான சித்தியார் என்று இந்த நூலை அருள் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நான் செய்த நூல் என்ன தெரியுமா மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திலத்தினை தெரிக்க உட்காம் என்ற மெய்கண்டால அருளி செய்த நூலை சென்னியில் கொண்டு சென்னா தலை தலையில் வைத்துக் கொண்டு என்று நேர்கொருள் விடலாகாது தலையாத பிரமாணமாக வைத்துக் கொண்டும் மெய்கண்டால அருளி செய்த சிவஞான போத தலையாய பிரமாணமாக வைத்துக் அந்த நூலை தெறிக்க உட்காம் என்பது ஒரு சிறப்பான சொல் தெரித்தல் என்பது என்னவென்றால் நன்கு விரிவாக விளக்கி சொல்லுதல் அதான் தெரித்தல் தெரித்தல்னா சும்மா அப்படி தெரிவித்தல் இன்ஃபார்ம் பண்ணுதல் என்று அந்த அளவுக்கு இல்லை விளக்கமாக எடுத்து சொல்லுகிறான் இது கொள்காப்பிய உரையில் ஆசிரியர் சேனாவரையர் அவர்கள் கொள் போடுகின்றார் தெரித்தல்னா விளக்கமாக எடுத்து சொல்லுதல் அப்ப அந்த சிவஞானபோதம் அளவில் சுருங்கியதாக உள்ளது கருத்துச் செறிவு நிற்கதாக இருக்கின்றது அதை நம்முடைய அருணந்திசிவம் அவர்கள் நன்கு விரிவாக விளக்கி சொல்கிறார் அந்த விரிவாக சொல்லும்போதுதான் அதனாலதான் அறுநூத்தி ஐந்து சொல் பாடல்கள் அங்க வருது இடம்பெர் சொன்னார் ஆகவே ஜாமாக ஒரு புதிய நூலை எழுதவில்லை ஆசிரியர் நூலைத்தான் சொல்கின்றேன் என்று சொல்கிறார் பெயர் பெற்ற ஒரு குருபத்திவாரன் இது சுபர்கத்தின் தொடக்கத்திலே சொன்ன பாடல் மெய்கண்டா நூல் சென்னியில் கொண்டு சைவர் திலத்திலே தெரிவிக்கிறான் பரவக்கத்தின் தொடக்கத்திலும் சொல்லிவிட்டார் மெய்கண்டாவுடைய நூலைத்தான் சிந்தியாராக சொல்கின்றேன் அப்ப குரு பரம்பரையே கூறிப்படுகின்றார் நூலை யாருக்காக சொல்லுவார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார் முன்னைத்தவத்தினாலே சம்பந்தத்தைப் போல முன்னை தவ மகிழ்ச்சியினாலே இறைவனால் நேரடியாக அருளப்பெற்ற இந்த சாமு சித்தர்கள் என்பவர்களுக்கு நூல் சொல்ல வேண்டியதில்லை உலகியல் அனுபவத்தை தவிர வேறு ஒன்றிலும் விருப்பமே இல்லாத இறை அனுபவம் என்று ஒன்று உள்ளது என்பதையே ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாத மெட்டீரியலிஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்றோம் அத மாதிரி உலக போகம் ஒன்றே லட்சியம் என்று இருக்கின்ற பிராகிருதர்களுக்கும் நூலை சொல்வதால் பயன் இல்லை ஆக அந்த சாமு சித்தர்களை போதம் என்று குறிப்பிடுகின்றார் போதம் மிகுத்தோர் பிராகிருதரை அதாவது ஐம்புட போகத்துக்கு மேல போகமில்லை அப்படின்னு இருக்கிறவா பிராகிருதர் அவர்களை தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் என்கின்றார் பொந்தினோர் அவர்கள் தான் சுவாமிகள் சொன்னது போலயா இந்த விடுமுறை காலத்தை எப்படி இல்லாம கழிப்பதை எப்படி இல்லாம விட்டு விட்டு விடுமுறை வந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கின்றீர்களே என்று சொல்வார்கள் யாரு அப்படி சொல்பவர்கள் பிராகிருதர்கள் அவர்களுக்கு நூலை சொல்வதிலே பயன் இல்லை அவர்கள் என்ன சொல்கின்றார் தொகுத்த பேதமைக்கே பொழுந்தினோர் இவர்கே அன்றி இந்த இருதரப்பினருக்கும் நூல் சொல்லப்படலை ஏற்கனவே ஞானத்தை பெற்றவர்கள் அவர்களுக்கு நூல் வேண்டாம் நித்தையே கூடிவிட்டார்கள் பொருந்தினோர் பிராகிருதர்கள் இவர்கே அன்றி இந்த ரெண்டு சாதாரணம் இல்லாமல் கதிப்பால் செல்ல ஏது நெறி கதி அடைவதற்கு ஏது வழி முத்தி அடைவதற்கு ஏது வழி அப்படின்னு கேட்கிறாங்க ஆர்வத்தோடு அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் ஞான நூலான் கதிப்பால் செல்ல ஏது நெறியை அவர்களுக்கு அறிய இறைவன் அருள் நந்திரனுக்கு எம்ப முதல்ல நூலாசிரியர் இறைவனாகிய முழுமுதல் சிவபெருமானே முதல் நூலாசிரியர் இணையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் ஆசிரியர் சொல்கின்ற நீங்கி விளங்கிய அறிவின் வினையின் மற்றவர்களால் வினையிலிருந்து நீக்கப்படாமல் தானே இயல்பாக வினையில் நீங்கியிருப்பவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்ற குணத்தை உடையவன் அது பெருமானுடைய எட்டு குணங்களும் ஒன்று அல்லவா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கின்ற அந்த அமலன் அவன் அருள் செய்தது முதல் நூல் தான் இறைவன் திருநந்தி தேவருக்கு அங்க அருள் நந்தி தம்மை இறைவன் அருள் நந்திதாருக்கு இயம்ப நந்தி கோரிக்கருள் சனக்குமார்க்கு கூற கோலையே இதெல்லாம் கைலாயத்தில் நடக்குது இந்த உபதேசம் கோலையத்திற்கு இந்த உலகத்திற்கு வருதான் அதான் தமிழ்நாடு செய்த தப தமிழை போற்றுபவர்கள் பலர் உள்ளனர் தமிழ் நாட்டை போற்றுபவர்கள் பலர் உள்ளனர் ஆனால் எந்த முறையிலே போற்றினால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்றால் திருக்கையில பரம்பரை இந்த நில உலகத்தோடு தொடர்பு கொண்டது அது தமிழகத்தோடு தான் தொடர்பு கொண்டிருக்கின்றது அதுலதான் நமக்கு பெருமை இதைப்பற்றி எண்ணி பார்க்காமல் என்னென்ன பெருமைகளோ சொல்கின்றோம் எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம் அவையெல்லாம் காணப்போக்கிலே கழிந்து போகக்கூடியவை ஆகவே உபநயத்தை அவ்வளவு எம் குருநாதன் கொண்டு அங்கு சனகுமார முனிவருக்கு கிடைத்த உபதேசம் சத்யஞ்சிகளுக்கு கிடைத்த உபதேசம் பரஞ்சோதி முனிவருக்கு இவர்களுக்கெல்லாம் கைலாயத்தில் உபதேசத்தை இந்த உல நில உலகத்திலே எம் குருநாதன் பெற்றார் எங்கு பெற்றாரோ அந்த தளத்தில் நாம் என்று கூடியிருக்கின்றோம் அந்த திருக்கைலாய உபதேசத்தை எந்த தலத்திலே அருவந்த சிவத்தின் குருநாதர் பெற்றாரோ பெத்திலே குருமூர்த்த திருக்கோயில் கொண்டு நாள்தோறும் அருள் புரிந்து கொண்டு இருக்கோ அந்த திருவாவூரை ஆதீனத்தின் மூலமும் மதுரை சொக்கர் அமைப்பின் மூலமும் இன்று நாமெல்லாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் பெருமா திருவொருள் நம்மளுக்கு ஒருங்கிணைச்சது நமக்கு நேரடியா வந்து உதவி செய்யாத இல்லையா நம்முடைய நிலை அப்படி இருக்கிறது அப்போ தக்கவர்கள் மூலமாக வந்து உதவி செய்யும் அப்போ ஆதீனத்தின் மூலமாகவும் சொக்கர் மூலமாகவும் அதை நம்ம சொற்க ஒருங்கிணைந்து இந்த அருமையான சிந்தன் அதே நாளேத்தே எம்பழியும் குருநாதன் கொண்டு தீரகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்து வைப்பன் சிவஞான சித்தி என்றே அந்த சிவஞான போதும் ஒரு நூலை அருள் செய்தார் அதைத்தான் நான் சிவஞான சித்தின்னு விரிவாக சொல்றேன் சீரர்கள் எப்படி இருக்கின்றார்கள் பாருங்க நைகண்டாருடைய நூலை தாய் நான் இன்னொரு பிற்காலத்திற்கு இனிதாக கூறுகின்ற வகையில விரித்து சொல்றேன் மாணவர் மற்றொரு மாணவராகிய மனவாசகம் கடந்தாரோ உண்மை விளக்கம் என்ற நூலை எழுதுகின்றார் தாம் சைபர் சித்தாந்தத்தை விளக்குவதாகவே அந்த நூலை அவர் அமைத்துக் வினாக்களை மட்டுமே தாம் கேட்கின்றார் தம் ஆசிரியாக மெய்கண்ட அருள் செய்கின்றார் இந்த முறையில் நூலை இயற்றியுள்ளார் மனவாசங்கடம் அருள் சரி மனவாசங்கடம் குருபத்தியிலே தமை வியாபியமாக அடங்கி கொண்டவர்கள் உண்நாதர் என்று உழைக்காவிட்டால் நமக்கு ஏது அப்போ இந்த நூலை சொல்கின்றன அடியேனும் அடியேனுக்கு மெய்வருத்தம் பாராமல் பொருளவா புகழவா எதையும் எதிர்பார்க்காமல் பால்நினைந்தூட்டும் தாயினும் சார பரிந்து இந்த உன்னை விளக்கம் சிவஞானபோதம் சித்தியார் போன்ற உயரிய நூல்களை எல்லாம் எப்படியாவது வந்து எளிதில் புரிந்து கொள்ள இயலாமல் தடுமாறுகின்ற இம்மண்டேனியும் அப்படியாவது ஏற்கனும்னு கருணையோடு இயற்றினார்கள் அல்லவா அந்த அரியனுடைய குருநாதர் திருவாவூல ஆதீன சமய பிறப்புனர் சைவசித்தாந்த பேரொழி வித்வான்சாகர் தினவேலன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை பலநாளும் பறவை போற்றிக்கொண்டு அவர்கள் அடியனுக்கு போதித்த அந்த முறையிலே இங்கே இந்த உண்மை விளக்கம் தொடர்பான சில கருத்துக்களை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மை விளக்கம் மூலுக்குப் பெயர் இதனுடைய பொருளை எல்லாம் அருமையாக எடுத்துச் சொல்லி இனிமையான ஒரு தோற்றுவாங்கி இங்கே இரண்டு உரைகள் நிகழ்ந்தேறியுள்ளன ஒன்று நம்முடைய கம்பராஜ் சுவாமிகளுடைய உரை மற்றொன்று நம்முடைய சிவாச்சாரியர் பெருமகனாக உரை இரண்டு உரைகளும் உண்மை விளக்க வகுப்பை அரியன் தொடங்குவதற்கு பொருத்தமான தோற்றுவாய் செய்திகளெல்லாம் இரண்டு உரைகளுமே நமக்கு தந்திருக்கின்றன அரியனுடைய தொடக்க பணியினை எளிதாக்கி விட்டார்கள் அந்த இரண்டு பெருமக்களும் உண்மை விளக்கம் உண்மை என்பது என்ன மெய்பொருள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீழ்பேன் சிவகுறான் மெய்ப்பொருள் என்பது எது சிவம் அந்த மெய்ப்பொருள் ஆகிய சிவத்தின் இயல்பினை விளக்கி சொல்லக்கூடிய நூல் எனவே உண்மை விளக்கம் அப்போ சிவ பரம்பொருள் மட்டும்தான் இந்த நூல விளக்கப்பட்டுள்ளதா முப்பத்தாறு தத்துவங்கள் விளக்கப்பட்டுள்ளனவே கண்மம் ஆணவம் உயிர்கள் இந்த பொருள்களும் விளக்கப்பட்டிருக்கின்றனவே என்று நமக்கு நியம் வறுமையான எல்லாரையும் உண்மை விளக்கம் கேட்டவர்கள் தான் எட்டு வினாக்கள் கேட்கின்றார் இந்த பொருள்களும் விளக்கப்பட்டு சிவத்தை மட்டும்தான் விளக்க இருக்க சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னா சிவம் விளக்கப்படும் போது அந்த சிவத்தின் வியாபகத்துக்குள்ளே அடங்கி அடங்கி இருக்கின்ற மற்ற பொருள்களும் விளக்கப்படும் அந்த முறையில் தான் தலைமை வந்து சிவத்துக்கு தான் அதான் சிவஞான போதத்தில் சிறப்பு பாஜகம் என்று தொடக்கத்தில் உள்ளது அதை படித்தால்தான் சிவஞான போதத்தின் மேன்மையே நமக்கு தெரியும் அதை விட்டுவிட்டு நம்ம சிவஞானபோதத்தை படித்தால் நமக்கு படித்ததன் பயன் கிடைக்காது அந்த சிவஞானபோத சிறப்பு பாஜகம் மழதொலை உலகின் மாஜிலோ துடிய தொடங்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சிறப்பு பாதிரத்தில் ஒரு அடி பெரும்பயர் கடவுளில் கண்டு என்று வரும் பெரும்பயர் கடவுள் என்று கூறுகின்றார் பெரும்பெயர் என்பதற்கு பெரும்பெயர் என்று சொல்லாட்டி சந்தேகத்தியங்களில் நம்ம பார்க்கலாம் பெரும்பெயர் என்றால் பெரிய புகழ்பெயர் பெற்ற புகழ் வாய்ந்த பொருளு சொல்லும் போது பெரும் பெயர் அடைமுறை கொடுத்து சொல்வார்கள் ஆனால் ஞான நூலிலே இந்த பெரும் பெயர் என்று சொல்லி நம்ப பொழுது இதற்கேப்படி குரல் சொல்ல வேண்டும் என்றது மெய்ப்பொருள் சொன்னவர்கள் நம்ம ஆதீனத்து மாபாடிய மாபாடிய கத்தர் மாதவன் சிவஞான யோகிகள் ஆவார் மாணவ சுவைஞானவர்கள் அங்கே சிறப்பு வாயுதத்திலே இடம்பெற்றுள்ள பெரும்பெயர் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்கின்றார்கள் பாருங்கள் மகா வாக்கியம் என்று உபனிடங்களிலே இடம்பெறக்கூடிய மகா வாக்கியம் தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள் பெரும்பெயர் அந்த மகா வாக்கியத்தாலே உணர்த்தப்படுகின்ற பழம்பொருள் அதான் பெரும்பெயர் கடவுள் மகா வாக்கியத்தாலே உணர்த்தப்படுகின்ற பழம்பொருள் யங்களே மிக முக்கியமானது தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இது சாம வேதத்தில் இடம்பெற்றுள்ளது என்றார் பத்தாம் திருமுறை இந்த திருமந்திரத்திலே திருமூல தேவனாக அப்படியே எடுத்தாண்டு அது குறித்த விளக்கங்களை நிறைய பாடல்களிலே சொல்கின்றார் இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை எடுத்துக்கொண்டார் இந்த மகா வாக்கியத்திலே சிவமும் குறிப்பிடப்படுகின்றது உயிரும் குறிப்பிடப்படுகின்றது பாசமும் குறிப்பிடப்படுகின்றது ஆனா சிறப்பு பயன் என்ன சொல்லுது மகா வாக்கியத்தால் போற்றப்படும் சிவம் மகா வாக்கியத்தால் குறிப்பிடப்படும் சிவம் அப்போ அதுல பசு பாசங்களில் சொல்லப்பட்டாலும் தலைமை வாய்ந்த பொருள் எது பதியாக சிவம் ஆகவே தலைமை வாய்ந்தது பதியாகினாலே மகா வாக்கியத்தின் பொருளே சிவம் என்றுதான் சொல்வார்கள் அது போலத்தான் உண்மை விளக்கம் என்றால் மெய்பொருள் சுவாமி சொன்னது கூட பதி பசு பாசம் அதாவது இறை உயிர் தலை மூன்றுமே நித்த பொருள்கள் தான் மூன்றுமே நித்த அனாதி நித்தம் அந்த அடிப்படையே நாம மனசில் எப்பவும் ஓசை இது வந்து திருமூல தேவநாயனாருடைய திருமந்திரம் மூலமாக நம்ம பார்க்கணும் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதீனப்பா தெரியும் சின்ன குழந்தையிலேயே அம்மா அப்பா எல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க கடவுள் என்றும் உள்ளவர் அழிவில்லாதவர் என்று சொல்லி வளர்த்திருப்பாங்க அந்த கடவுளை தான் நான் பதியின்னு சொல்றேன் அந்த பதி என்றும் உள்ள பொருள் அது உனக்கு நல்லா தெரியும்ல அந்த பதியினை போல் பசுவாகிய ஒளிவக்கமும் அனாதி பாசமாகிய மும்முரங்களும் அனாதி என்று திருமூலர் நமக்கு வளர்த்திருந்தார் பதியினை போல் ஒன்று அனாதின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதனால அதை போல் என்று சொல்லி சொல்கிறார் பதியினை போல் பசு பாசம் அப்படி மூன்று பொருட்களுமே அனாதிபித்த பொருள்களாக உண்மை பொருள்களாக இருக்கும்போது பதியை மட்டும் ஏன் உண்மை பொருள் சொல்றோம் அப்படின்னா மூன்று பொருள்களின் கடமையானது எது பதி அது மூன்று பொருள்களுமே என்றும் இருக்கிற பொருட்கள் என்றாலும் தன் சிறிதும் மாறாமல் எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கின்ற பொருள் எது அது பதியாகிய சிவபரன் பொருள் மட்டும்தான் பசுவாகிய உயிர் ஒரே தன்மையிலேயா இருக்க இல்லை அநாதீன கேவல நிலையில இருந்தது அப்புறம் சகல நிலைக்கு வந்த வினைகளை செய்து வினைக்கு ஏற்ப பல வகை பிறவிகளிலே பிறந்தும் இருந்தும் வருகின்றது புள்ளாகி மூடாய் உழவாய் மரமாகி பல்வீதமாகி பறவை ஆகி பாம்பு இப்படி பல பிறவிகளிலே மாறிக்கொண்டே வருகின்றது உயிர் ஒரு நிலையில இல்லை ஒரு பிறவியில் இருக்கும் ஒரு நிலையில இருக்குதா அப்படி அப்பவும் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றது வெளித்து இருக்கும் போது சரி வெடித்துக் கொண்டு இருக்கிறது தொடர்ந்து இருக்குதா இல்ல நனவு நிலை இருக்கும் போதே கனவு அப்புறம் கனவு கிடந்த உறக்கம் உயிர்ப்படங்கள் இப்படி பல அவள் ஆகவே உயிர் ஒருபோதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை பாசமும் அப்படித்தான் உயிர் நனவு இருக்கும் போது ஆணவ சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது கனவு வந்துட்டா நம்ம அறிவு தெளிவா விளங்குறது இல்லையே நேற்று ஒரு கனவு கண்டுபோயின்னு நினச்சா நமக்கே சிரிப்பாகும் இப்படிதான் நடக்குமா கொஞ்சம் கூட பொறுத்தவங்களைலாம் என் கனவு நடக்குறது நமக்கே சிரிப்பாகும் ஏன்னா நமக்கு கனவு நிலையில் அறியாமை அறிவை விட அறியாமை தான் அதிகம் ஆனால் கொஞ்சம் அறிவு இருந்தது ஆனால் உறக்க நிலையில் அந்த அறிவும் நம்ம போச்சு அந்த அறிவும் அடங்கி விட்டது அறியாமை தான் மேலோங்குது ஒருத்தர் கூட்டமாக கொஞ்சம் முடிப்போம் உழக்கத்தில் பேருழக்கம் வந்துவிட்டா அதுவும் இல்லை அதெல்லாம் சமு பேருழக்கம் முழு அறியாமை பேரும் அப்ப நமக்கு நம்முடைய அப்போ அந்த நமக்கு அறிவு கொஞ்சம் விளங்கும் போது ஆணவள சக்தி குழந்திருக்கு அர்த்தம் அறியாமும் போது ஆணவள சக்தி அதிகரிக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சில விஷயங்களை நல்லா கேட்டுக்கிறோம் என்னைக்கு சேர்த்தான்னு சொல்றேன் நானும் அவருக்குள்ள கேட்டு படிச்சோம் தான் இல்லையா சில செய்திகளை நாம என்ன பண்ணிருக்கோம் கேட்கும் போதே நல்லா புரிஞ்சுக்கிறோம் சில செய்திகளை வந்து கேட்கும் போது சரியா புரிஞ்சுக்க முடியல ஏன்னா நம்ம அறிவு ஒரே நிலையில் இல்லை அப்ப என்னன்னா மல கொஞ்சம் அதிகமாக்கும் போது சொன்ன செய்தியை வேற விதமா புரிஞ்சுக்கலாம் அல்லது புரியாம விட்டுக்கலாம் அப்போ நம்ம இந்த ஆணவ மல மறைப்பும் ஒரு நிலையிலே இல்லை ஆணவ மலமும் அது சக்தி கூடுவதும் குறைவதுமா இருக்குது அப்ப ஆணவ மலமும் நிலையா இல்லையா கண்மும் நிலையானது இல்லை அது தரக்கூடிய பணம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குதான் சொந்த புண்ணிய காலம் மாயையும் உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிக் காலம் வரைதான் உலகம் நிலைபெறும் ஊழிக் காலம் வந்துட்டா உலகம் தான் ஒழுங்கிடும் அப்ப மாயையும் நிலையாக இல்லை தன் காரியத்தை கோட்டுவிப்பதும் கண்காணி ஒடுக்குவதுமாக இருக்கின்றது ஆகவே பதியாகிய சிவபரம் பொருள் ஒன்றுதான் எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கிறது பசுவாகிய உயிர்வர்க்கம் மாறிக்கொண்டே இருப்பதுதான் அறிவு நிலையில் மாறுகின்றது பாசமாகிய ஜடமும் மாறிக்கொண்டே இருப்பதுதான் ஆகவே எது ஒரே தன்மையில் பொருளோ அந்த பொருளே உண்மை பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படும் என்னதான் முப்பொருள்களும் உண்மை பொருள் சத்து பொருள்னு சொன்னாலும் சத்துன்னு சிறப்பித்து சொல்லப்படுவது எதுன்னா சிவம்தான் ஏன் சிவத்துக்கு மட்டும் அந்த ஏற்றத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சிவபிரம்பு ஒன்றுதான் தன் நிலையை ஒருபோதும் மாறுவதின்றி என்றும் ஒரே நன்மை தான் இருக்கிறது நான் நினைச்சிருக்கிறேன் சுவாமி முன்னாடினா எனக்கு நிறைய வளங்களை கொடுத்தார் வசதி வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தார் இப்ப என்ன வேண்டுனாலும் கொடுக்க மாட்டேங்கிறார் சுவாமி முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா அவர் எப்போதும் கூடத்தான் நினைக்கின்றார் என்னவென்றால் அரியனுடைய மலமரைப்பை போக்க வேண்டும் முத்தியை நோக்கி நம்ம எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்தில் அவருக்கு மாற்றமே கிடையாது அப்படின்னு தான் சொன்னார் இந்த தகவல் வைக்க முடியல அப்படி பசந்து வழி அந்த மாதிரி மாத்திரை மருந்தாது கொடுக்குறார் அது மட்டுமில்லை அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு நிலைமை வந்த நோயாளியினுடைய அறியாமை தான் எதை கொடுத்தால் நோயாளியின் நோய் நீங்கமோ அதை கொடுக்கிறார் புரிந்து கொள்ளாமல் நிலைமையில ஆன்மாக்கள் இருக்கிறார்கள் முன்னாடி சுவாமி எனக்கு நல்லா எல்லாம் முந்தி மாதிரி சுவாமி இல்ல அவர் மாறிட்டார்கள் என்றும் தன்னுடைய இயல்பில் மாறாமல் இருப்பது சித்தாந்த கோப்பல கேட்டாரா நமக்கு உந்தைய விதமா இப்ப அனுபவம் இல்லைன்னா இப்ப வேறு விதமான வினைகளுக்கு நாம் பலனை அனுபவிக்கிறோம் என்ன பலனை தந்தாலும் உன் திருவடி பக்தி எனக்கு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதை ஒரு வரமாக கேட்க வேண்டும் கேட்டுட்டா இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன நிலையில் நாம முன்னேறியிருக்கலாம் ஆகையினாலே என்றும் ஒரு தன்மை தான் இருக்கின்ற பொருள் சிவபுரம் பொருள் ஆகவே அதுதான் உண்மை பொருள் சிறப்பித்து சொல்லப்படும் அந்த சிவபெறம்பொருளை பற்றி விளக்கும் போது அந்த சிவபெறம்புக்குள் அடங்கி இருப்பவைதானே பசுபாசங்கள் அதாவது உயிர்களும் தலைகளும் அப்போ அந்த சிவபெறம்பொருளை பற்றி விளக்கும் உயிர் பற்றிய விளக்கமும் அங்க வந்துடும் வந்துடும் அப்படிதான் தலை பற்றிய விளக்கம் ஆறு ஆறு தத்துவம் ஆணவம் கம்மம் இத பத்தி தான் வந்துடுது உயிர் பற்றிய விளக்கமும் நான் ஏது அப்படிங்கிற வினா வந்து உயிர்பற்றிய விளக்கமும் வந்துருது உண்மை விளக்கம் என்றால் மெய்பொருள் பற்றிய விளக்கம் மெய்ப்பொருள் சிவபெறம்பொருளே ஆகும் ஆகவே சிவபெறம்பொருள் பற்றிய விளக்கமே உண்மை விளக்கம் அந்த சிவபெறம்பொருளை பற்றி விளக்கும் போது அந்த சிவபெறம்பொருளின் வியாபகத்திலே பூரண நிறைவுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற உயிர்களும் பாசங்களும் சேர்த்து விளக்கப்படுகின்றன இதுதான் நூல் நூலினுடைய இதை புரிந்து கொண்டு நாம் முதல் செய்ய நம்ம செல்லலாம் காப்பிச் செய்யுள் சில ஞானாசிரியர்கள் காப்புச் செயல் பாடி நூலை தொடங்குகின்றார்கள் சில ஞான ஆசிரியர்கள் காப்புச் செயல் பாடாமலையே தொடங்குகின்றார்கள் திருவுந்தியார் திருக்கழிச்சுப்படியார் நூல்களை பார்க்கவும் என்றால் காப்பு செயல் இருக்கார்கள் சிவஞான போதும் சிவஞான சித்தியார் உண்மை விளக்கம் பார்த்தோம்னா காப்பு செயல் இருக்கும் திருவருள் பயனில் இருக்கமா இருக்கும் ஏன் எப்படி சில ஞான காப்புச் செயல் பெற்றுள்ளன சில நூல்கள் ஆசிரியர்கள் ஏன் எழுதுகின்றார்கள் சில நூல்கள் எழுதுவதில்லை என்றால் வேறொன்றும் அல்ல அவர்கள் தனியாக காப்பூர் இயக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவர்கள் கவிஞர்கள் இருக்கின்றார்கள் அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு நூல் செய்கின்றார்கள் என்றால் அவசியம் காப்பச்செயில் எடுக்க வேண்டும் ஞானிகளுக்கு அப்படி நியமம் அல்ல ஏன்னா எப்பவுமே அவர்கள் இறைவன் திருவடி சிந்தனையிலேயே கோய்ந்திருக்கின்றார்கள் சிந்தனை மட்டுமல்ல அந்த திருவடி அனுபவத்திலேயே திளைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய நூலுக்கு எந்த இடையூலும் வராது அவர்கள் செயல் எல்லாம் சிவன் செயல் தன் செயல் எல்லாம் சிவன் செயல் என்று உணர்ந்த பிறகு எந்த இடையூறு வந்து என்ன செய்ய முடியும் கப்பச்சுடைய பாடுவதன் நோக்கம் என்ன தான் செய்கின்ற நூலுக்கு இடையூறு வரக்கூடாது இந்த நூல் முழுமையாக முடிவு பெற வேண்டும் இந்த நூல் முழுமையாக முடிவு பெற வேண்டும் அது மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இந்த நூல் நிலைந்து நிற்க வேண்டும் இந்த நூலை கற்பவர்களுக்கெல்லாம் நல்ல பயன் கிடைக்க வேண்டும் என்ற விண்ணப்பங்களெல்லாம் விநாயக பெருமானிடம் வைத்து பாடப்படுவதுதான் காப்பு செய்யும் இடையூறு இடையூறுகளை போக்கி நடந்த பெருமான் விநாயக பெருமான் அது பிடியதன் உருவமை பாடல்களை ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தனது அடி வழிபடும் அவர் இடற்கடி கணபதி வர அப்படின் அப்போ ஞானாசிரியர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்போதுமே திருவடி இன்பத்தில் இருப்பதனாலே காப்பச் செயல் செய்யாமலும் நூல் செய்து விடுவார்கள் ஆனால் சில நூல்களிலே ஞானசிரியர்கள் ஏன் காப்பல் செயல் செய்கின்றார்கள் என்றால் வருங்காலத்திலே மாணாக்கர்கள் நூல் செய்யும் போது அவர்கள் நம்ம ஞானிகள் தான் செய்யறேன் நாமும் செய்யாமல் பெயர்வோம் என்று முடிவெடுத்துவிடக் கூடாது ஆகவே வருங்காலத்திலே மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டு காப்பல் செய்களை ஞானிகள் ஏற்றுவதும் உண்டு என்று சிவஞான போல சிற்றுறையிலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் தெரிவிக்கின்றனர் மெய்கந்தாறு ஏன் காப்பீத்தையும் செய்தார் கல்லால் நிதர்மலை அருளிய கொள்ளார் இணைமலர் நல்லார் முனைவரை போயிட்டு இருக்கிறார் கொள்ளார் பிள்ளையார் இழந்தோடி இருக்கிறார் அவரெல்லாம் காலையில் நாம வழிபட்டு முதலாக வந்தோம் ஏன் மெய்கந்தா செய்தார் என்றால் சீவன் இருக்கின்ற நமக்கு எந்த இடையூறும் வரப்போவதில்லை என்று அவருக்கு நல்லா தெரியும் தெரிந்தாலும் மரபை அனுசரித்தல் பொருட்டும் மாணாக்கிற்கு அறிவுறுத்தல் பொருட்டும் என்று சொல்வார் அந்த முறையில தான் மனமாசகன் கடந்தாலும் நிகழ் புதல்வா மனமாசகன் கடந்தாரை அவர் ஆசிரியர் மெய்கண்டா அடைக்கின்றார் ஆனந்த யோகத்திலே இருக்கின்ற புதல்வா ஏதோ பாடம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவனையும் ஆனந்த யோகத்திலே சிழைப்பவர் அப்ப முக்கிய அனுபவத்திலே சிழைப்பவர் அர்த்தம் விளக்கத்தில் வரும்போது நான் சொல்றேன் தெளிவாக நாமெல்லாம் நூல் செய்தால் காப்புச் செயல் செய்து தொடங்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதற்காக தான் இப்போ அந்த காப்புச் செய்கிறோம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவார் உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதந்தே அந்தி நிற தந்திமுக தொந்திவழி கைங்கரனை பந்தமர புந்திருவை இதனுடைய பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓசை அழகு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அதற்காகவே பாடகை நாம் சொல்லி சொல்லி பார்க்கிறோம் வன்மை தரும் ஆகவனூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் செய்ய தின்மதந்தே அந்த தந்தி முக தொந்திவழிப் பெங்கரனை பந்தமர புந்து பாம் வைப்பாம் ஆனா பந்தவர புந்துகொழைப்பாம் என்றார் அந்த மோனைக்காக பந்தமரங்களுடன் அங்கு பான் வருது அதாவது உண்மை விளக்கம் என்ற நூலை அடியே உழைக்க இருக்கின்றேன் இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் இந்த முறையில் அமைய வேண்டும் அதற்கு விநாயகப் பெருமாறு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் உண்மை விளக்கம் என்று தான் இந்த நூலை இந்த காப்புச் செயலை பாடுபட்டுதான் உண்மை விளக்கம் நூலையே அவர் இயக்க உள்ளார் நூலை இயக்க தொடங்கும் போது இந்த காப்புச் பாடுகின்றார் அப்ப என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் இந்த உண்மை விளக்கம் என்ற நூலை இயற்ற உள்ளேன் இந்த நூல் இன்னும் முறையில் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல அது இருக்கணும் அதுக்கு விநாயகப் பெருமாள் அருள் செய்யணுன்ற எந்த மாதிரியான அமைப்புல இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்னவென்றால் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் ஒரு செய்யணும் சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களோடு முரண்படாத வகையிலே இந்த உன்னை விளக்கத்தை நான் இயற்றுவதற்கு விநாயகப் பெருமான அருள் கொலை செய்ய வேண்டும் எப்படி சொல்றாரு பார்க்க ூல் ஆகம நூலின் ஆகம என்பது சிவாகமம் சிவாகமங்களின் பெருமையெல்லாம் நம்முடைய சுவாமியில் அவர்கள் தொடக்க ஒழியாக சொன்னார்கள் சிவாச்சாரியார் பெருமையான இங்கு தந்தார்கள் ஆகம நூல் வைத்த பொருள் ஆகம வைக்கப்பட்ட பொருள் ஆகமங்களிலே சொன்ன கருத்து சொன்ன சொன்னதை விட நூலாசிரியர் கையாண்டுள்ள சொல்லிருக்க ரொம்ப அற்புதம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த உருள் என்னும் அதாவது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக அரும்பாடுபட்டு உழைத்து பொருளீட்டிருக்கிறார்கள் அப்படி சம்பாதிக்கிற பொருள்களை எல்லாம் அந்தந்த மாற்றத்திலே செலவு பண்ணிவிடுவார்களா போக ஒரு தொகையை வைப்பு நிதியாக சேமிப்பார்கள் ஏன் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு அது பயன்பட வேண்டும் எதிர்காலத்திற்கு பயன்பட வேண்டும் என்று வைக்கப்படுகின்ற நிதி என்பது வைப்பு நிதி அதுபோல பெருமானையும் பெருமாட்டியும் நம்ம சொல்றோம் பெருமாட்டியோடு சேர்ந்த பெருமா அப்பாவோடு எனக்கு தான் சுவாமியின்னு சொல்றோம் ஆதர் பெரை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி கன்னியா பாடின்னு சொல்றேன் அம்மையப்பர் என்றே பெருமானை சொல்கின்றோம் ஆதர அம்மையப்பர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அந்த அம்மையப்பன் நம்மை குழந்தைகளாக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமான் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நமக்கு எதிர்காலம் என்பது என்ன நமக்கு நிகழ்காலம் என்பது என்ன என்று தெரிந்தால் நம்முடைய இறந்த காலம் என்னவாக இருந்தது என்றும் தெரிந்தால் எதிர்காலம் என்பது தெரிந்தோம் சகதாவத்தை என்பதுதான் நம்முடைய நிகழ்காலம் இந்த விரவியிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இந்த உடல் கருவிகள் உலகங்கள் உலகத்தில் உள்ள அனுபவ பொருள்கள் இவற்றோடு கூடி வாழ்ந்து கொண்டிருக்கும் பாருங்க இதனைத்தான் சகலாவ்த்தை சகலநிலை என்று சாத்திரங்கள் சொல்கிறார் இந்த சகல நிலை நம்முடைய நிகழ்காலம் சகலநிலையில இப்ப நம்ம இருக்கோம் நிகழ்காலம் இந்த உடல் உலகங்களோடு கூறாமல் உயிர் மாத்திரமாக நாமெல்லாம் உயிர் தான் ஒவ்வொருத்தரும் உயிர் மனிதன் விலங்கு ஆண் பெண்ணா எடுத்த உடம்பை பற்றியது நாம யாரு உயிர்கள் உயிர் மாத்திரமாக நாம உண்டு ஆணவ மகம் அழைப்பு உண்டு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு இருந்தோம் பிறகு அது கேவல் நிலை கேவலத்தை அது நம்முடைய காலம் எதிர்காலம் என்பது என்னவென்றால் இந்த அடுத்து வரக்கூடிய பிறவி அல்ல அதான் ஒரு தற்காலிகமான எதிர்காலம் தான் இன்னைக்கு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பையன் நாளைக்கு ஆறாம் வகுப்பு படிக்கலாம்னா அது தற்காலிகமான எதிர்காலம் எதிர்காலம் நாம எந்த உத்தியோகத்துக்கு போறோம் அதத்தான் எதிர்காலம்னு சிறப்பா சொல்லுவோம் அதுதான் அவனுக்கு நிலையான பலனை தரும் அது மாதிரி உயிர்களாகிய நமக்கு நிலைத்து உத்தி பயனை தரக்கூடியது எதிர்காலம் அந்த சுத்த எதிர்காலத்தை நாம் பெற வேண்டும் அந்த சிறந்த எதிர்காலத்தை நாம் பெற வேண்டும் எப்படி குழந்தைகள் வளமான எதிர்காலத்தை பெற வேண்டும்க்காக பெற்றோர்கள் வைப்பு நிதி என்று சேமித்து வைக்கின்றார்களோ அதுபோல அம்மையப்பனின் குழந்தைகளாகிய உயிர்களாகிய நாமெல்லாம் அந்த சுத்த நிலை என்ற அந்த சிறந்த எதிர்காலத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த அம்மையப்பன் நமக்காக வைத்த வைப்பு நிதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கிட்டோம் அது ஆகமநூல் வைத்த பொருள் வலுவாகும் ஆகம நூலில் ஆகம நூலிலே வைத்த பொருள் பெருமான் வைத்த என்றார் இது நம்முடைய ஆதீனம் புலவராக திகழ்ந்த பல நூல்களுக்கு சிறப்பாக உரையெழுதிய வித்வான் தே ஆர் சீனிவாசாச்சாரியர் அவர்கள் தருகின்ற விளக்கம் உண்மை விளக்கம் உதவி கட்டுரை அப்படின்னு சிவபிரபாசம் சீர்மை கட்டுரை அழகாக இருவார்கள் ஆகவே அதெல்லாம் நம்முடைய சிவகழிச்சலர் காளிதாசியா அவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா உரைகளையும் கொண்டு விடாமல் அவர்கள் பார்த்து ஒரு கருத்து என்ன உரையில் உள்ளது தெளிவாக சொல்லிவிடுவார்கள் தே ஆர் அவர்கள் சொன்னார்கள் வைத்த பொருள் சொன்னாரே வைப்பு நிதியாகவே வைப்பு நிதி என்றும் ஆணிக்க வைப்பும் ஆடென்றும் ஆடுதான் நிதி ஒண்ணுதான் செல்வம் நடத்தம் ஆடுனா வைப்பும் ஆடென்றும் ஆணிக்க தொழில் என்றும் அழத்திடையை உள்ளதாக திருவாசகையா ஆகவே நம்முடைய அந்த நாமெல்லாம் சுத்தாவத்தைங்கிற அந்த சிறந்த எதிர்காலத்தை பெறுவதற்காக நமக்காக ஆகவங்களிலே பெருமான் வைத்திருக்கின்ற செல்வம் தான் சைவ சித்தாந்தம் என்று வன்மை தரும் ஆகவனுள் வைத்த பொருள் அந்த பொருளோடு வலுவாத வண்ணம் நான் இதை உண்மை விளக்கத்தை சொல்றேன் ஆகமம் ஒண்ணு சொல்லுது நான் சொல்றேன்னு வந்து கூடாது வேணும்னு அது செய்ய மாட்டேன் தெரியாம அறியாமையால வந்துடக்கூடாது அந்த அறியாமை எழாமல் என்னை பார்த்துள்ள வேண்டும் என்று இவருக்கு அந்த அறியாமை தான் எழாது ஆனா மாணாக்கர்களாகிய நமக்கு வழிகாட்டுவதற்காக அப்படி சொல்கின்ற அவரை வன்மை தரம் ஆகமன் ஒரு பொருள் வலுவா வலுவா என்பதை வந்து வலுவாமல் என்று நாம் பொருள் வலுவன பாடல இருக்குது வலுவாமல் அந்த மனதில் விருதி அந்த மறைஞ்சு இருக்குது மறைஞ்சு இருக்கு ஏன் அது வெளிப்படையா இருந்தா நல்லா புரிஞ்சுக்கவே வார்த்தைகளை அப்படின்னா அந்த அமைப்ப முக்கியம் அந்த செய்ய அமைப்ப பாதுகாக்கிறாங்க வலுபவல் அப்படின்னா வைத்த பொருள் வலுவாமல் வன்மை தரும் ஆகமனும் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உடை செய்ய வன்மை தரும் ஆகவநூல் வைத்த பொருள் வைத்த பொருள் வலுவா அந்த சீரமைப்பன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா பொருள் வலுவான் இருக்கும் இது கூட அந்த மல்லோ அல்லது பூவோ சேர்ந்து வரலாகாது வெண்பா என்றும் தெரியாதா அப்போயா தெரியாதா சாரி இரங்க வேலை சான்றிதழ் நீதி வலுவான நெறிமுறையில் நேரணியில் இட்டார் வெறியோர் இடாதார் இடிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ள வழி நான்கு அடி வெண்வா அதிகபட்ச நான்குகள் பொருத்து உணர்ந்து அந்த அந்த உயிர்த்து சொல்லக்கூடிய ஆற்றல் அது முறை ஆசிரியர்கள் சொல்கின்ற வைத்த பொருள் வலுவாது ஆகமநூல் ஆகமநூலுக்கு ஒரு அடைமுறை கொடுத்தார் வன்மை தரும் ஆகமனூல் வன்மை என்றால் என்ன வன்மை என்று போட்டும் ஒரு வன்மை சொல்வார்கள் அந்த வன்மை வேறு அது உறுதி கடுமை என்று சொல்லப்படும் இல்லையா ஒரு கண்டனம் கொடுத்த கவனிக்க வன்மையாக கண்டிக்கிறோம் மூணு சுழி போட்டுருவாங்க நல்லா செழிப்பா கண்டிக்கிறோம் அத்தமாயிடும் கண்டிக்கிறதுல என்ன செழிப்பு இருக்குது வன்மை மூணு சுழியின் போட்டா வளம் செழிப்பு வன்மைத்தரும் ஆகமணூர் என்றால் வளங்களை தரக்கூடிய ஆகமணூர் வளம் அது என்ன வளம் என்பதை உரையாசிரியர்கள் அருமையாக எடுத்துரைக்கின்றனர் வளம் பெறும் உரையாசிரியர்களின் வழியிலே வந்து புற்றுரை தரக்கூடிய நல்லுறை ஆசிரியர்கள் அருமையாக அதற்கு பொருள் வன்மை தரும் ஆகமணுனா வளம் தரும் ஆகமணூர் என்ன வளத்தை வளன்னு நீங்கள் குறிப்பிடுவது எது அது முக்கியம் அதுதான் அந்த சைவ மரபில் மரபு வழி ஆசியர்களிடம் கேட்டவர்கள் என்றால் ஏத உபனிடங்களிலே உள்ள கருத்து வளம் அந்த கருத்து வளத்தை நமக்கு சிவாகமங்கள் கருகின்றன உபனிடங்களை படித்தால் அந்த கருத்து வளத்தை நமக்கு புரிந்து முடியாது உண்மை போல் இதுதான் என்று தெளிவாக எடுத்துரைத்த சிவாக அதுதான் உபனிஷத் என்பதை தமிழ் விளக்குறாங்க சொல்லப்படும் இயர் தங்கள் சமயத்திற்கு கொள்கைக்கு தாங்களே இட்டு வழங்குகின்ற இடஒரின் பெயர் என்பார்கள் வேதாந்தம் என்பது முடிவு அந்த முடிவு வேதத்தின் முடிவாக இருப்பது வேதாந்தம் தொடக்கத்தில் இருப்பது கடமாண்டம் மீமாசை முடிவில் இருப்பது உபரிஷதம் அதனால உபரிஷதம் வேதாந்தம் முடிவுனா கடைசியில் இருப்பது மட்டுமல்ல வேதத்தின் முடிவான கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பகுதி தத்துவான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி அதுதான் வேதாந்தம் அந்த வேதாந்தத்தை நேரடியாக கற்றால் நமக்கு பொருள் விளங்காது விளங்காது மட்டுமல்ல தவறான பொருள் பண்ணிவிடுவோம் அதுக்கு தெளிவான பொருளை சொல்வது சிவாகமம் ஆகவே உபரிடமாகிய வேதாந்தத்தின் கருத்து வளங்களை ஆகமம் தான் அதான் வன்மை ஆகமனூல் அதற்கு எடுத்த காட்டு சொல்றேன் நீங்களா ஒரு பொருள் சொல்றீங்களா அல்லது பழைய உரையாசிரியர் சொல்லிருக்கிறார்கள் அதுக்காக அதையே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லின்றீர்களா கதானுகதிக நியாயம் கதானுகதிக நியாயம் என்ன அது செம்மதிய ஆடைகள் பின்பற்றக்கூடிய நியாயம் ஒரு ஆடு ஒரு வழியில போச்சுன்னா சுத்தி போச்சுன்னா எதிர்ப்பு போட்டு சுற்றி விட்டு இப்படி போகலாம ஷார்டட் இருக்குதுன்னு இன்னொரு ஆடு நினைக்காது அது போன வழியிலதான் பின்னாலும் போகும் ஒவ்வொரு ஆடும் அப்படியேதான் போகும் இது மாதிரி ஏதோ பழைய உரையாசியர் ஒண்ணு சொன்னார்னா அதையே புடிச்சு நீங்க சொல்லுவதா நீங்க சுயமா சிந்திக்க மாட்டீர்களா என்றெல்லாம் நீங்க கேட்கலாம் ஆனால் உண்மை இந்த கருத்தை தான் பழைய உரையாற்றின கருத்து உண்மையாக இருப்பதால் அது அப்படியே நம்ம பின்பற்றி ஆகணும் உபரிடத்தினுடைய பொருள் வளர்க்கை வருவதுதான் சிவாகணும் அதற்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன் ஒருபானை சோழம் எதிர்க்குதான் பார்க்கறதுக்கு ஒருவருக்கே பார்க்கணும் ஒருபானை தோற்றத்துக்கு ஒரு சோறு பதம் சரிவோம் ஒவ்வொருவருக்கு ஏமாடுத்து பார்க்கணும் ஒரே ஒரு சான்று சொல்கிறேன் உபரிடங்கள் இந்த உலக தோற்றத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்லிக்கிறது இந்த உலகம் இங்கிருந்து தோன்றியது உபரிடங்கள் சொல்லியிருக்கிறேன் பிரம்மத்திடம் இருந்து தோன்றியது பிரம்மம்னா இது பரம்பொருள் சிவமாகிய பரம்பொருள் அதுதான் பிரம்மம் பிரம்மமாகிய பரம்பொருளிடம் இந்த உலகம் தோன்றியதுன்னு உபரிடங்கள் சொல்லிக்கிறேன் உபரிடங்களை மட்டும் நாம் படித்தோம் இந்த உலகம் இரவனிடமிருந்து தோன்றியது என்று நாம் முடிவு அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நம்ம சிவாகமங்கள் தான் சொல்கின்ற என்ன இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே மாயை என்ற முதன் காரண பொருள் உள்ளது மாயை இறைவனுடைய நிறைவுக்குள் அடங்கி இருக்கின்றது உலகம் இறைவனிடமிருந்து நேரடியாக தோன்றவில்லை அந்த மாயை என்ற பொருளில் இருந்துதான் உலகம் தோன்றியிருக்கிறது ஏன் உலகம் ஜட அறிவுள்ள பொருளா இந்த பஞ்சபூத உலகம் என்கிறதே இது ஜட அறிவுள்ள பொருளா சிந்திக்க வேண்டும் ஜட ஒரு ஜப்பொருன்னொரு ஜடப்பொருள் தோன்றும் கம்மல் நெக்லஸ் வடையல் கம்மல் நெக்லஸ் எல்லாம் ஜடப்பொருள்கள் அதை செய்கின்ற பொல்லரிடம் இருந்தால் அவை நேரடியாக தோன்றும் இல்ல அதை செய்கின்ற தொழிலாளிடம் இருந்தால் நேரடியாக தோன்றும் இல்ல அது தங்கம் என்ற மூல பொருளில் இருந்துதான் தோன்றும் தங்கத்திலிருந்து தன்னுடைய தொழில் வன்மையால் அந்த நகைகளை எல்லாம் உருவாக்குகின்ற உருவாக்கு முதல் காரணம் என்ன உலகம் ஜடமாக இருக்கின்ற வழியினாலே உலகத்தின் முதல் காரணமும் ஒரு ஜடப்பொருளாகவே இருக்க வேண்டும் எனவே ஜடப்பொருளாகிய மாடையிலிருந்துதான் உலகம் தோன்றுகின்றது என்று சிவாகம்கள் சொல்கின்றன உபரிடங்கள் சொல்கின்றன ஆனால் ஆகமங்களோ மாட என்ற குரலிலிருந்து உலகம் தோன்றுகின்ற சொல்கின்றன ஒன்றோடு முரண்படும் என்று ஒரு முடிவு கொண்டுள்ளார்கள் சிலர் ஆகமின்றது மாயையில் இருந்துதான் உலகம் தோன்றது என்றாலும் ஏன் இறைவரிடமிருந்து உலகம் தோன்றியது வியாபகத்துக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த மாயையில் இருந்து தோன்றிய உலகத்தை இறைவனிடமிருந்தே தோன்றிய உலகம் என்று உபரிடங்கள் சொல்கின்றன வழக்கு காட்டுகின்றனர் இப்படி உள்ளதா சொல்லுமா என்ன என்றால் தாமரை மலருக்கு நிறைய பெயர்கள் அதுல ஒரு பெயர் பங்கஜம் என்பது தோன்றுவது பங்கம் என்றால் சேருஜம் தமிழ் சொல்ல வேண்டும் என்றால் சேற்றில் முளைத்த சென் தாமரைது தாமரை ம தாமரை இல்லையே கிழங்கிலிருந்து தான் தாமரை தோன்றுகின்றது கிழங்கிலிருந்து தோன்றிய தாமரை செயற்றில் தோன்றிய தாமரைங்கிற அர்த்தத்தில் தான் பங்கஜம் சொல்றோம் தமிழ் விளக்கு பற்றி எழுதுறோம் எப்படி சொல்றான் தோன்றலையே கிழங்கு இருந்து ஆராய்ந்து தோன்றினாலும் ஆதாரமாக இருப்பது கிழங்கை தனக்கு உள்ளே அடக்கி வைத்திருக்கின்றது அந்த சேரு அதனால கிழங்கிலிருந்து தோன்றும் தாமரை அந்த கிழங்குக்கும் ஆதாரமாக உள்ள சேற்றை குறிப்பிட்டு சேற்றிலிருந்து தோன்றிய தாமரைன்னு சொல்வது போல மாலையிலிருந்து தோன்றிய உலகத்தை மாதாரமாக உள்ள இறைவனை குறிப்பிட்டு இறைவனிடமிருந்து தோன்றியது உலகம் என்று உபரிதல் சொல்கின்றன புரியுது அதனாலதான் உபரிடத்தின் வளத்தை தரக்கூடிய ஆகமம் வன்மை தரும் என்று சொன்னதான் உமாபதி சிவம் அவர்கள் தெளிவாக இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தை து ஆகமம் என்பது இந்த எடுத்துக்காட்டின் மூலம் இது ஒரு எடுத்துக்காட்டு திருமுறைகளும் பெரும்பாலும் உகண்டதங்கள் சொல்கின்ற முறையில் தான் சொல்லும் சாத்திரங்கள் தான் அந்த ஆகவன் சொல்ற முறையில உட்கருத்தை எடுத்து சொல்லணும் உட்கருத்திருக்கோன்ற உலகமாக முனைத்திருக்கிறார் திருவாசகம் சொல்றது பால்பதம் அண்டம் அனைத்து நோய் நீங்க தான் சொல்லணும் அண்டம் திருவாசகம் பெருமாய் முளைத்து சொல்றேன் அப்ப சுவாமியிடமிருந்தே உங்களுக்கு அர்த்தம் அங்க வருது இல்லையா ஆனா நம்ம சித்தாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது சுவாமி பேரதையுடைய பொருள் சித்தப்பொருள் சித்துப்பொரு ஜட பொருள் வராது அது சர்க்காரிய பொருந்தாது உள்ளதுதான் தோன்றும் அந்த சிவபரங்கிலிருந்துதான் அவருக்குள்ள மாயை அடங்கியிருப்பதனால அவரிடமிருந்தே தோன்றதுன்னு சொல்றோம் நிலம் விளைந்ததுன்னா சொல்றோம் விதை விளைந்ததுன்னு சொல்றோமா என்னது நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு நல்ல மழை பெஞ்சது நிலம் நல்லா விளைஞ்சிருக்கும் விழுந்தது நிலமா நிலத்தில் விதிக்கப்பட்ட விதை அதுதான் பயிராக விளைந்திருக்கின்றது அப்ப விதை விளைந்திருக்க நாமளோ என்ன சொல்றோம் நிலம் விளைந்தது விதை விளைந்தது சொல்லாம அந்த விதையையும் தனக்குள் உள்ளடக்கிக் கொண்டு விதையையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு நிலம் இருப்பதனாலே அந்த விதை விளைந்தது நிலம் விளைந்ததுன்னு சொல்றோம் இதெல்லாம் வழக்கில் இருப்பதுதான் உதிடங்கள் ஒரு வழக்கு முறையில் சொல்லும் போது அதன் உண்மை பொருளை எடுத்து அந்த கருத்து வளத்தை நம்ம உணரும்படி செய்வது ஆகமோ அந்த ஆகம நூலோடும் இந்த உண்மை விளக்கத்தை அடியே உழைக்க வேண்டும் சரி ஆகமத்தோடும் முரண்படாம உண்மை விளக்கத்தை சொல்லிடுறாரு யாரும் சொல்லிடுறாங்க மனவாசல் கிடந்த சொல்லிடுறாரு சொல்லுவதனால என்ன பயன் ஆகமத்தோடும் முரண்படாம சொல்லியாச்சு உண்மை விளக்கம் அருமையான நூல் இதனால என்ன பயன் என்றால் இதை படிக்கின்ற ஆன்மாக்களுக்கு நான் ஆகமத்தோடு முரண்படாம அருமையாக சொல்லிடணும் அதோட முடிப்போச்சு அப்படின்னு நினைக்கிற பாருங்க அதுதான் ஆச்சாரியருடைய கருணை ஏன் பங்கு நான் செஞ்சாச்சுப்பா நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு விடுறவர்கள் ஆச்சாரிய ஆகமத்தோடு முரண்படாமல் உண்மை விளக்கத்தை அடியே உழைக்க வேண்டும் இதை எல்லாம் மாணாக்கர்கள் எல்லாம் நல்ல முறையிலே கற்று பந்தத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்பது என்ன தடை கடை செய்கின்றதோ அதுதான் இறைவனாகிய சிவபெருமானை நாம இன்னும் அறிய முடியவில்லை உலகத்தில் புதுசு புதுசா என்னெல்லாமோ அறியிறோம் விஞ்ஞான வளர்ச்சியினால ஆனால் இன்னும் சிவபெருமானை அறிந்து நூல்களின் மூலமாகவும் திருக்கோயில் திருமேணிகள் மூலமாக அறிவு தெரிவான கண்டோமா இல்லை காண விடாமல் ஒன்று செய்து ஆணவ மலம் மூல மலமாக வினைன்னு சொல்றோம் முன்னை வினை அடுக்கிறோம் முன்னை வினைகளை தான் என்ன செஞ்சோம் இந்த ஆணவ மலத்தினுடைய ஒரு தவறான வழிபாட்டல தான் செஞ்சோம் அப்ப அந்த ஆணவ மலம் தான் நமக்கு மூலமான பந்தம் மூலமான பந்தம் ஒரு மன்கோணவன்க்கும் ஆணவ மனம் உண்டு ஒரு மனமுடையோருக்கும் அந்த ஒரு மனம் என்னதான் இல்லாம உடையோ அப்படி இருக்கா இல்ல இதை மூலமளம் ஆணவம் தான் நீங்கி உயிர்கள் எல்லாம் வேறு வேறு அடைய வேண்டும் உண்மை விளக்கத்தை அன்போடு கற்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்க வேண்டும் அதன் பொறுத்து பெருமான் அறிவு செய்ய வேண்டும் எப்படி விநாயக பெருமான் அந்தி வானம் போல சிவந்த திருவேணியை பெற்றுள்ள விநாயகப் பெருமான் கந்தி முகம் அந்த இடத்துல கந்தி என்பது யானை யானை முகத்தை பெற்றுள்ள விநாயகப் பெருமான் தொந்தி வயிற்றினை பெற்றுள்ள வியாபாரத்தில் உள்ள இருக்குங்க தொந்தி வயிற்றை பெற்றுள்ள பெருமான் அவரை நம்முடைய புந்தியில் நாம் நிலை நிறுத்துவோம் எப்போதும் அவர் திருவடியை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு மாதிரி புந்தியில் வைத்து போற்றுவான் உண்மை விளக்கம் உரை செய்ய அதன் மூலம் பந்தம் ஐங்கரனை புந்தியுள் வைப்போம் என்று இந்த காப்பீடு சொல்லித் தருந்து சொல்லி மூர்த்தி தளம் தீர்க்கம் உரையாய் தொடங்கின போல் வார்த்தை சொல்ல சற்குருவம் வாய்ப்பும் பராபலமே என்று சொல்லி தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே எப்போதும் திருத்தரங்கள் பற்றிய ஆய்வும் திருத்தலங்கள் தொடர்பான வழிகாட்டுதலான செய்திகளையும் வழிகாட்டும் நூல்களையும் வழங்கிக் கொண்டு நம்முடைய கோவையிலே அருமையாக கர்த்தரங்கள் நடத்து வருகின்ற கற்பகன் பல்கலைக்கழகத்திலே பற்றிய நம்முடைய ஆய்வு சமர்ப்பித்துள்ளார்கள் நம்முடைய மதிப்புக்குரிய சிவநரிச்சீழர் திருவாளர் பாடிதாசையா அவர்கள் அவர்கள் இங்கு ஒரு பத்து நிமிடம் இங்கே சிவத்தலங்கள் பற்றிய ஒரு செய்தியினை சொல்ல உள்ளார்கள் அவர்களே அந்த செய்தியை சொல்ல மாறுகின்றேன் அந்த பத்து நிமிடம் அவர்கள் சொன்ன பிறகு மதிய உணவு இடைவேளை என்று நம்முடைய தம்பராமன் சுவாமியோர் சொல்லியிருக்கின்றார்கள் சொன்ன பிறகு மதிய உணவு இடைவேளை நம்பராம் சுவாமி அது திருத்தலங்கள் பற்றிய செய்தியும் அருமையான அவசியம் தெரிய வேண்டும் என்றார்கள் acá, me dijeron a mi, debe venir, yo quiero que dejo, pero no hay que hacerse de ahí, nada hay que veros, a ver que le entiendes, porque el señor leencho leo del mar, hay gente, no hay que ver, no hay que ver, no hay que ver, no hay que ver, no hay que ver, no hay que ver, மக்கள் அனைவருக்கும் அரியனுடைய வணக்கம் காலை நானும் என்னுடைய ஞானாசிரியர் அவர்களும் ஞாயிற்றுப்பாளத்திலிருந்து இங்கே வந்தோம் அதற்கு ஞாயிற்றுக்கிழமை என்று அவர் நான் கோவை மையத்தில் திருவண்ணாமதுரை மையத்தில் தைவிசி சார்ந்த பட்டிக்கொண்டத்தில் அவருக்கு மாணவர் கடந்த பத்து ஆண்டுகளாக அவரை ஞானியாக ஏற்றுக்கொண்டு நான் பயந்து வருகிறேன் கிட்டத்தட்ட அடியாண்டுகள் இந்த செயலி சித்தாந்திருந்தேன் அதற்கு முன்ன ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்னவென்றால்